ஒரே கையில் எடுத்து வாய் குப்பளித்து மூக்கிற்கும் தண்ணீர் செலுத்தினார்கள் இவ்வாறு மூன்று முறை செய்தார்கள் பின்னர் தம் இரு கைகளையும் மூட்டு வரை இரண்டு இரண்டு முறை கழுவினார்கள் மேலும் தமது தலையை தழுவினார்கள் இரு கையால் தலையின் முன்புறமும் பின்புறமும் தடவினார்கள் மேலும் தம் இரு கால்களையும் கரண்டை வரை கழுவினார்கள் பின்னர் இதுதான் நபிசல்லாஹூ அலிஹிவசல்லம் அவர்களுடைய உழு என்று கூறினார்கள்